வைத்த நிலையில் வசல்லம் அவர்களிடம் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா எங்களுக்கு துவா செய்யக்கூடாதா என்று கூறியவர்களாக முறையிட்டோம் அதற்கு நபி சொல்லாஹு அவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் பிடிக்கப்பட்டு அவருக்காக பூமியில் குழி தோண்டப்பட்டு அதிலே போடப்பட்டார் பின்பு ரம்பம் அவரது இருபாதியாக அறுக்கப்பட்டார் எஞ்சிய அவரது இறைச்சியும் எலும்பும் இரும்பு சீப்புகளால் சீவப்பட்டது இதுவரை அவரது மார்க்கத்தை விட்டும் மாறவில்லை அல்லாவின் மீது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான் சன்னா என்ற ஊரிலிருந்து என்ற ஊர் வரை ஒரு பயணி அல்லாஹுவை கண்டு மாட்டார் மாற்றம் ஏற்படும் எனினும் அவசரப்படுகிறீர்கள் என்று நபிசுல்லா அலிகுவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஆறு ஒன்று இரண்டு மற்றொரு அறிவிப்பில் நபிசுல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் தன் மேலாடையை தலையணையாக வைத்திருந்தார்கள் இணை வைப்பவர்களிடமிருந்து கடும் சோதனையை நாங்கள் சந்தித்து விட்டோம் என்று கூறினோம் என்று உள்ளது புகாரி மூன்று எட்டு